ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயசிராதம் செய்யக்கூடியதான முறையை விரிவாக பார்த்துன்னு வரோம் அப்படி பாதிரபதமாசம் பௌர்ணமிக்கு மறுநாளிலிருந்து மகாலயபக்ஷம் ஆரம்பமாறு அதில் பிரதமையிலிருந்தே புண்ணியகாலமாகத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த பதினைந்து நாட்குள்ளே எண்ணிக்கி வேண்டுமானாலும் அந்த சக்கரன் மகாலயத்தை பண்ணலாம் அதற்கு தனிப்பட்ட பலனே சொல்லப்பட்டிருக்கு பிரதிபத் தனலாபாய த்விதீயாஹிப் பிரஜாபிரதா பிரதம எண்ணிக்கி கிருஷ்ணபக்ஷ நாம் மகாலய சிராதம் பண்ணுறதுனாலே தனலாபாயா தனலாபம் கிடைக்கிறது கடன் தீர்றது ஐஸ்வர்யம் கிடைக்கிறது த்வித்தீயாகிப் பிரஜாப்பிரதா தித்தீய எண்ணிக்கை பண்ணுறதுனால சந்ததிகள் நமக்கு கிடைக்கிறது வரார்த்தினாம் திருத்தீயாச்சா திருத்தீய எண்ணிக்கை செய்கிறதுனால நாம் மனதிலே பிரார்த்திக்கக்கூடியதான வரனை பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுறா சதுர்த்தி சத்ருநாசினி சதுர்த்தி அன்னைக்கு பண்ணுறதுனாலே சத்ருக்கள் விளகரா ஸ்ரீயம் பிராப்னோதி பஞ்சமியாம் பஞ்சமியிலே பண்ணுறதுனாலே ஸ்ரீயம் சாஸ்வத்தமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன்னரா ஷஷ்டி திட்சியிலே பண்ணுறதுனால நல்ல புகழை அடையறான் கணாதிபத்தியம் சப்தமியாம் சப்தமியிலே பண்ணுறதுனால எங்கே போனாலும் தலைவனாக விளங்கக்கூடிய பலன் கிடைக்கிறது அஷ்டம்யாம் புத்திமுத்தமாம் அஷ்டமியிலே செய்கிறதுனால நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் உண்டாகிறது ஸ்திரீயோ நவம்யாம் பிராப்னோதி நவமியிலே மகாலேஸ்ரார்த்தம் பண்ணுறதுனால பத்னியினுடைய அனுகூலம் கிடைக்கிறது மனைவி சொல்படி கேட்பாள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சொன்னதை கேட்கும் கல்யாணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல பெண் கிடைக்கும் தசமியாம் பூர்ண காமதாம் தசமியிலே பண்ணுறதுனால பூர்ணமான காமனை மனதில் என்னென்ன காமனைகள் இருக்கோ என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது நிறைவேறது வேதாம்ஸ்ததாப்னாத் சர்வான் ஏகாதசியாம் கிரியாம்பரா ஏகாதசி திதியிலே பண்ணுறதுனால எல்லா விதமான காமனைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் கிடைக்கிறது ஏகாதசியிலே பண்ணுறதுனாலே துவாதசியாம் ஹேமலாபஞ்சா துவாதசி அன்னைக்கு பண்ணுறதுனாலே ஹேமலாபம் சங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் நமக்கு கிடைக்கிறது ப்ராப்னோத்து பிதப்பூஜகா இப்படி திதி அந்தந்த திதியிலே பண்ணுறதுனால இன்ன இன்ன விதமான பலன்கள் கிடைக்கிறது எந்த திதியில் செய்யலாம் அப்படின்னா த்ரயோதி திதியிலே பண்ணுறது மிக மிக விசேஷம் கஜச்சாயா புண்ணிய காலம்னு பஞ்சாங்கத்திலேயே போற்றுப்பா திரையோதி அன்னைக்கு பிரஜா மேதா பசூன் புஷ்டிம் சுவாத்திரியம் விருத்திமுத்தமாம் தீர்கமாயு ரதைஸ்வரியம் இந்த த்ரயோதி புண்ணிய அது மகாலயபக்ஷத்திலேயே மிக மிக சிறந்த புண்ணியகாலம் அந்த தினத்தில் பண்ணுறதுனால நிறையா பலன்களையும் நமக்கு பித்தர்கள் அனுகிரகம் பண்ணுறா பிரஜாம் நல்ல தலைமுறையினர் மேதாம் நல்ல எண்ணம் பசுன்னு பால் பசுக்களுடைய சமிருத்தி புஷ்டிம் தேக ஆரோக்கியம் சுவாதந்திரியம் நம் என்னப்படி வாழ்க்கையை வாழக்கூடியதான சக்தி விருத்திமுத்தமாம் வாழ்க்கை மேம்படும் வாழ்க்கை முன்னுக்கு வரும் தீர்க்கம் ஆயுகோ தீர்க்கமான ஆயுசு அதைஸ்வரியம் ஐஸ்வர்யம் தன லாபம் குருவானஸ்துத் திரையோதசி இவ்வளவு பலன்கள் திரையோதசி தினத்தில் பண்ணுறதுனால கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி கட்டாயம் இந்த திதிகளுக்குள்ளே செய்யணும் திரையோதசி தாண்டி போயிடுதுன்னா சக்கரன் மகாலயம் ஏன்னா சில சில திதிகள்லே சில சில பேருக்கு செய்யணும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது சந்நியாசம் நம்முடைய தலைமுறையில் சந்நியாசம் வாங்கின்றவர்களை உத்தேசித்து மகாலேய சிராதத்தை துவாதசி தினத்திலே மாத்திரம்தான் பண்ணணும் பாக்கி தினங்களிலே பண்ணக்கூடாது நம்முடைய தகப்பனார் அல்லது நம் முன்னோர்கள் யாராவது சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தால் அவர்களுக்கு துவாதசி தினத்திலே தான் அந்த மகாலயத்தை பண்ணணும் அதற்கு எதி மகாலயம் அப்படின்னு பெயர் துவாதியாம் பார்வனீவ ஸ்ராத்தம் குறியான் மகாலயே சுத்த சன்னியாசினோன்யா யி சமாச்சரேது அப்படின்னு சந்நியாசிகளை உத்தேசித்து மகாலய சராத்தத்தை துவாதசி அன்னைக்கு பண்ணணும் அதே போல के அன்னைக்கு சில பேருக்கு செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றது யுவன பித்தரோய் மிருத்தேணி ஹா தாரியம் சதுர்சியம் தஷாம் வீப்ஸா ஷஸ்ரமஹாலுஷி திக்கு சிறுவயதிலேயே ஆயுதங்கள் நாளே அடிபட்டு நம் முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு சதுர்தசி திதியிலே பண்ணணும் அதாவது இராணுவத்திலே சேர்ந்து நம்முடைய பித்திருக்கள் இராணுவத்திலே இருந்து காலமானவர்கள் இதுபோல் ஆயுதங்கள்னாலே அடிபட்டவர்களுக்கு சதுர்தசி தினத்தில் மகாலய சிராதத்தை பண்ணணும் அதேபோல்தான் அப்புத்திரா அனக்னிக்கச் செய்வ விதவா பிரம்மச்சாரிணா தரிசே மகாலயம் குறியு புத்தவான்னு வர்ஜயேத் கிரகி அமாவாஸ்யை அன்னைக்கு சில பேர் அன்றைய தினத்தில் மகாலயஸ்ராத்தம் பண்ணணும் யாருன்னா அப்புத்திரா புத்திரன் இல்லாதவன் அக்னி இல்லாதவன் அக்னி இல்லாதவன்னா விதுரன் அர்த்தம் மனைவியை இழந்தவன் விதவா கணவர் இல்லாத ஸ்திரீகள் பிரம்மச்சாரிணா பிரம்மச்சாரிகள் இவர்கள் செய்ய வேண்டிய மகாலய ஸ்ராத்தத்தை அமாவாஸ்யா அன்னைக்கு பண்ணணும் புத்திரவானு வர்ஜயேதிரி மற்றவர்கள் அந்த திதியிலே மகா சக்கரன் மகாலய ஸ்ராத்தத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பாக்கி நாளில் எதையுமே பார்க்க வேண்டாம் எந்த திதி எந்த எந்த இதுவாக இருந்தாலும் செய்யலாம் புண்ணிய காலம் அந்த பதினைந்து நாளுமே புண்ணிய காலம்னு செய்யணும் த்ரயோதி வரைக்கும் நமக்கு சக்கரன் மகாலயத்திற்கு காலம் கொடுத்துருக்கா அப்படி கட்டாயம் செய்யணும் இந்த மகாலய சிராதத்திலே யார் யாரை உத்தேசித்து செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்